सच्चिदानंद रूपाय சுச்சிந்தோோத்ஷாய नमो நமோ வேதாந்தபேதா गुरवे बुद्धि குரவே புணே கிருஷ்ணாயலோக்கேஜாஸும் வந்தே முனி சகசிரமூர் புருஷோத்தம சகசிரேற்ற பாம்வனம் நருச்சியத்தை ஜன்மராதிஷாத் ரித்துசர்னி பரி உகிர மோ விஷிணு சுதர்ஷனா ரெண்டு பதத்துக்கும் வியானானம் பார்த்துட்டோம் ஆச்சாரியோட இது இப்போ காலசப்தத்துக்கு கலயத்தீச கால காலக்கலய்தமஹம் இதுவதுவச்ச சர்வம் கலயதி இது காலகா எல்லாவற்றையும் காலத்தில் அனைத்தையும் நீக்குகிறார்னு அர்த்தம் எல்லாத்தையும் கலைச்சி போடுறான் அப்படிங்கிறோம் இல்லையா பழக்கத்தில் கூட எல்லாத்துலேயும் கலைச்சு போடுறான் எல்லாம் ஆர்டராக போயின்ட்டுருக்கு ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டா ஆக பகவான் கால ரூபமாக இருக்கிறார் காலோ ஜெகத் பக்ஷகா இந்த ஜெகத்தையே சாப்பிடணும் விஸ்வரூப தரிசனத்தில் அர்ஜுனன் கேட்குறான் முதல்ல பகவத்கீதையில் பதினோராம் அத்தியாயத்தில் விஸ்வரூப தரிசனத்தை காட்டணும்னு அனுக் பண்ணிக்கிறான் பகவான் அவனுக்கு திவ்ய சக்குவை கொடுக்குறார் அனுகிரகம் பண்ணுறார் அர்ஜுனன் பகவானோட விஸ்வரூபத்தை பார்க்குறான் ரொம்ப நல்லா இருக்கிறதெல்லாம் பார்க்குறான் முதல்ல அப்போ ஒரே ஆச்சரியமாக இருக்குது அவனுடைய இமோஷன் ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாத்தையும் அநேகாத்புத தரிசனம் அப்புறம் நேராக பகவான் வந்து உக்ரரூபத்தை காட்டுறார் அந்த உக்ரரூபத்தை காட்டுற போது பயம் வருது மனசில் அதுக்கப்புறம் அந்த பயத்தில் அவன் கேள்வி கேட்குறான் கோ பவான் உக்ரூப்பா எப்படி உக்ரரூபமாக இருக்கியே அப்படின்னு கேள்வி கேட்டவுடனே அவர் சொல்கிறார் காலோஸ்மி லோக்சயகிருத்வருத்தா லோகா லோகான் சமாகர்த்தம் மிகப் பிரவிறத்தா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார் நான் வந்து இந்த உலகத்தை அழிக்கிற காலத்தில் நான் இப்போ இருக்கேன் ஊழிக்காலமாக நான் காட்சி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அர்ஜுனன் பயந்து போய் அப்புறம் பிரார்த்தனை பண்ணுறான் பக்தி வருது பக்தி வந்த உடனே கேட்குறான் அந்த இந்த விழப்பு இந்த கோர ரூபம் வேண்டாம் எனக்கு சாந்த ரூபத்தை சௌமிய ரூபத்தை காட்டு தேனெவ ரூபேண சதுர்புஜேன சகசிரபாகோ பவ விஸ்வமூர்த்தே அப்போ முதல்ல நாலு கையோடு காட்சி கொடுத்துருக்கார் கிருஷ்ண ரூபம் டு விஷ்ணு ரூபம் விஷ்ணு ரூபம் டு விஸ்வரூபம் விஸ்வரூபத்தில் வந்து முதல்ல அகோர ரூபம் ஆச்சரிய ரூபம் அப்புறம் கோர ரூபம் இன்றைக்கி வாழ்க்கையில் இதெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தா தெரியும் அங்கேயும் வந்து நம்ம திவ்ய சக்ஷுன்னு சொல்கிறோமே இந்த திவ்ய சக்ஷுங்கிறது அந்த நேரத்துக்கு அனுகிரகம் பண்ணாருங்கிறது ஒரு அர்த்தம் உண்மையிலே திவ்ய சக்ஷுன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் இல்லாமல் பார்க்குறது அது பேர் தான் திவ்ய சக்ஷு இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு பிடித்தது பிடிக்காதுன்னு ஒன்றுமே கிடையாது ஒரு காலத்தில் நான் அனுபவித்த சுகத்தையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் அப்போ எனக்கு பயம் இல்லை சுகத்தை நான் அனுபவிக்கிற போது அதை நான் அதில் ராகம் இருக்குது இப்போ துக்கத்தை அனுபவிக்கிற போது துவேஷம் வருது ஆக இந்த ராகத்வேஷ ரகிதமாக இருக்கக்கூடிய திருஷ்டிக்கு பேர் தான் திவ்ய திருஷ்டின்னு பேர் நான் எப்படி நான் வந்து என்ஜாய் பண்ணினேனோ அதே மாதிரி இந்த கோரத்தையும் என்ஜாய் என்ஜாய் பண்ணுறதுனால் என்ன அர்த்தம் இதையும் நான் புத்திபூர்வமாக பார்க்கணும் ஆக பிரபஞ்சம்ங்கிறது என்னது இருமைகள் எல்லாம் துவைத்தம் துவைத்தம்னா என்ன பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ்ன்னு சொல்கிறோமே ஆக என்னால் எல்லாம் காம்ப்ளிமெண்டரி காம்ப்ளிமெண்டரினா என்ன ஒன்றை ஒன்று நிறைவு செய்கின்றன இளமை முதுமை லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி சுகம் துக்கம் இது எதையுமே நம்ம விரும்பவும் கூடாது வெறுக்கவும் கூடாது ஓவராக கன்சியூம் பண்ணால் இந்த ப்ராப்ளம்லாம் வரதான் செய்கிறது கன்சியூம் பண்ணுறதுல வந்து ஒரு லிமிட் இருந்தால் பரவாயில்ல எல்லோரும் இண்டிவிஜுவலாக மோர் அண்ட் மோர் கன்சியூம் பண்ணிகிட்டே இருந்தாள் என்ன பண்ணும் நேச்சர் கன்சியூமிங் ஒரு பக்கம் கூட அதிகமாக இருக்குது இன்னொருத்தனுக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறது ஒரு பக்கம் பார்த்தா ஒருத்தனுக்கு நிறைய கிடச்சி அவன் அதிகமாக வச்சுட்டுருக்கான் அவனுக்கே அங்கே எங்கே வச்சிருக்கோன்னு தெரியலப்பாவும் வச்சுருக்கிற சாமானும் எங்கே வச்சுருக்கோன்னு தெரியல இன்னொருத்தனுக்கு ஒரு பொருளும் இல்லை இப்படி இருக்கப்படாது அந்த பிரபஞ்சம் வந்து இந்த சம நிலையில் இருக்கிற ராஜா பார்த்துக்கணும்னு இருக்குது சாஸ்திரத்தில் அதனால் ஜனங்களுக்கு ராகத்வேஷம் அப்பப்போ அவனுக்கு ஒரு ஒரு பக்கத்தில் துக்கம் சுகம் இருக்குது ஒருத்தனுக்கு நல்லது பண்ணால் இன்னொருத்தனுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது எல்லோரும் பொறுமையாக இருந்தால் எல்லோருக்கும் கிடைக்கும்னா அது அளவுக்கு பொறுமை கிடையாது பேஷன்ஸ் எல்லாம் படிக்கிறதில்லை இப்போ ஜப்பான்லெல்லாம் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் ஆர்டராக வரிசையாக வாங்கணும்னா வருவோம் நம்ம ஊரில் அப்படி இல்லை மோதி இருக்கிற சாமானெல்லாம் நாசம் பண்ணிட்டு போயிடுவோம் ஒழுங்காக வாங்குவப்பா வரிசையாக வந்து எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை வச்சால் கொடுக்க நம்ம கொடுத்தா கூட ஆர்டராக கொடுத்தா கூட வந்து கூட்டமாக கூடி ஒருத்தம் மேலே ஒருத்தம் எழுத அது கோவிலாக இருக்கட்டும் அது வந்து டாஸ்மாக் கடையாக இருக்கட்டும் ஹோட்டலாக இருக்கட்டும் எல்லாத்துலையும் அவசரமாக இருக்கும் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் கலையை எல்லாம் பகவான் நினச்சா அத்தனையும் போட்டுடுவார் எல்லா உலகத்தையே கலைக்கிறாரே இப்போது ஏதோ ஒரு ஏரியாவோ ஏதோ ஒரு கிராமத்தையோ இதுன்னா தெரியாது உலகத்தையே கலைச்சி போடுற போது அப்படியே எல்லோருக்கும் இன்னமும் பண்ணுறது நமக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் வந்து சேர்றது படிக்கிற பாடமும் அப்படி தான் ஏன்னா இதை தான் பாடமே இருக்குது உலகத்தில் துக்கம்னு ஒன்று இல்லைன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை அதனால் துன்பங்கிறது இருக்கிறதுனால தான் ஆன்மீகம்னே ஒன்று இருக்குது ஏன்னா எனக்கு ஏன் துன்பம் வருதுங்கிறது அந்த எனக்குங்கிறது தான் ஆன்மீகம் எனக்குங்கிறையே உன்ன மாதிரி தான் ஊர் முழுக்க நிறைய பேர் எனக்கு எனக்குன்னு இருக்கான் யான் எனது எனும் செருக்கு ஆகையினால இந்த எனக்கு எனக்குன்னு சொல்கிறேன் அந்த எனக்குங்கிற வஸ்து என்னது அதை பற்றி அனலைஸ் பண்ணணும் இப்போ நிறைய பேர் சொல்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் வந்து வழி கதி அன்னியா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் அம்மா இப்போ நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னா அவங்கவங்க அவங்கவங்க சாமியை கும்பிடுங்கோ பிரார்த்தனை பண்ணுங்கோ அப்படி ஆக சர்வம் கலையதி எல்லாம் காலப்போக்கில் காலோ ஜகத் பக்ஷகா எல்லாம் ஒரு ஸ்லோகம் உண்டே அது பர்தகரி சொல்லுவார் காலம் நம்மளை கழிக்கிறதா நம்ம காலத்தை கழிக்கிறோமா டைம் பாஸ்ன்னு சொல்லி ஒருத்தன் கிடிகாரத்தை கொடுத்துட்டே இருக்கான் அப்படி ஒன்று போயின்ட்டுருக்கு வாட்ஸ்அப் மெசேஜில் என்ன பண்ணால் ஒரு கிடிகாரத்தை கையில் வச்சுட்டுருக்கான் கிடையாரத்தை கையில் வச்சுட்டு இவன்ட்டை அவன்கிட்ட கொடுக்குறான் கிடிகாரத்தை அவன் அவன்கிட்ட கொடுக்குறான் அவன் அவன்கிட்ட கொடுக்குறான் சுற்றிகிட்டே இருக்குது ஒருத்தன் வந்து கேட்குறான் என்னடா பண்ணுறேன்னு அவனுடனே சொல்கிறான் டைம் பாஸ் அப்படிங்கிறான் ஏன்னா நமக்கு நம்மளை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒழுங்காக வச்சுக்க தெரியல மனசை வந்து வசப்படுத்துறதுக்கு என்ன தெரியுமோ ரொட்டீன் ஒழுங்காக இருக்கணும் மார்னிங் டு நைட்டு ரொட்டீன் வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் அழகாக போட்டுக்க தெரியணும் சும்மா உட்காந்துட்டு போர் அடிக்கிறது போர் அடிக்கிறதுனா உனக்கு வாழ தெரியலேன்னு அர்த்தம் போர் அடிக்கிறதுன்னு சொல்கிறவனுக்கு வாழ்க்கையை வாழ தெரியலேன்னு அர்த்தம் இந்த உலகத்தில் நல்லா வச்சுக்கிறதுக்கு மனசை வச்சுக்கிறதுக்கு இப்போவே ஷாவு வந்தால் கூட மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது அதெல்லாம் வந்து துன்பம் வரத்துக்கு முன்னாலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கணும் என்றைக்கு வேணாலும் எதுக்கு எடுத்தாலும் ஏழு கெடுக்கான்னு ஒரு மருந்து சொல்கிறான் பாருங்கள் ஏழு கெடுக்காக அடிச்சு பூசு ஏழு கடுக்க அடித்து சாப்பிடு என்னத்தையோ பண்ணு இது மாதிரி ஆன்மீகம்தான் காப்பாற்று ஆன்மீகத்தில் ஒரு இச்சைய உண்டு பண்ணி அதை ஆரம்பத்துலேருந்து பழக்கிக்கணும் ஆக கலையத்தி சர்வம் கலையத்தி எல்லாம் ஒரு நாளைக்கு அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணுவார் அதனால் எப்பவும் நம்ம வந்து இந்திரனுக்கு இப்போ நான் வந்து சந்திரலோகத்தை ஜெயிச்சுட்டேன் இந்திரலோகத்தை ஜெயிச்சுட்டேன் செவ்வாய் கிரகத்தில் வாழப் போகிறேன்னா நீ இந்த கிரகத்திலே உருப்படியாக வாழ முடியல எல்லோரும் ஆசைப்பட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கும் புதன் கிரகங்களுக்கு அந்த இடத்துல தண்ணி இருக்கா இங்கே இருக்காண்ணா இங்கே இருக்கிற தண்ணி இங்கே இருக்கிற மரம் செடி கொடி மிருகங்கள் இதை காப்பாற்ற நமக்கு தெரியலை அதுக்கு ப்ரோக்ராம் போட்டு அதுக்கு பணத்தை செலவுப்படப்படா பண்ணப்படாதோ பண்ண மாட்டோம் அதனால் பகவான் வந்தார்னா நமஸ்காரம் பண்ணி ஏற்றுக்கணும் இப்போது பீஷ்மாச்சாரியார் மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணர் சொன்னார் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னார் ஒன்று ஆயுதம் எடுக்காமல் விட மாட்டேன்னார் யார் அப்படி அப்படிதான் விடமாட்டேன்னார் கடைசியில் ரெண்டு பேரில் யார் ஜெயிக்கிறது ரெண்டு பேரும் ஈகோவாக இருந்தாங்கன்னு வச்சு கிருஷ்ணர் என்ன காரணம் எடுத்தாலும் நான் சக்கரத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர் எந்த காரணம் உன்னை சக்கரத்தை எடுக்காமல் விடமாட்டேன் சக்கர தா தான் நீ சக்கரத்தை உபயோகம் ஆயுதம் எடுக்க வைப்பேன்னார் இப்படி தான் நினைக்கிறேன் அப்புறம் கடைசியில் என்ன ஆச்சதுன்னா கிருஷ்ணர் சக்கரத்தை எடுத்துட்டார் அப்போ அப்போ பீஷ்மர் என்ன சொல்கிறார் தெரியுமா பக்தனுக்காக பகவானே ஈகோ விட்டுவிட்டார் நீங்கள் விட்டார் அப்படியே நமஸ்காரம் பண்ணுறார் அவர் சக்கராயத்தை எடுத்துன்னு வெட்ட கோ இது பண்ணுறதுக்கு வரும்போது கோபத்தோட பீஷ்மது கிருஷ்ணர் வரும்போது நமஸ்காரம் பண்ணுறார் நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன் எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்குற இத்தனைக்கு அவருக்கு இச்சா மிருத்யு நினச்சபோது சாகலாம் எல்லாம் நினச்சி பார்க்கணும் இந்த நேரத்தில் இதெல்லாம் நினச்சி பார்க்கணும் இந்த பகவான் இந்த காலம் வந்து நம்மளை நம்மளை உருவாக்கியது காலம் நமக்கு எத்தனையோ விஷயங்களை கற்றுக் கொடுத்தது தஸ்மை காலாய நம அந்த காலத்துக்கு நமஸ்காரம் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் தினம் சந்தியாவந்த நேரத்தில் மூணு நேரம் சொல்கிறோம் யமாய தர்ம ராஜாய மிருத்திய வேச்சாந்தகாய ஏன் இப்போ ஞாபகப்படுத்தினு கேட்கக்கூடாது இப்போதான் அது ஞாபகம் வச்சுக்கணும் யமாய தர்ம ராஜாய மிருத்திய வேச்சாந்தகாய எல்லா பூதங்களையும் ஔதம்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினே பருகோதராய சித்ராய சித்ரகுப்தாய வை நமஹா தினோ நமஸ்காரம் பண்ணுறோம் மூணு நேரம் யமதர்ம ராஜாவுக்கு சந்தியா வந்தனத்தில் யமஹா யமஹான்னாலே கட்டுப்பாடுன்னு அர்த்தம் இது நான் ஒரு ஸ்லோகம் சொல்ல வந்தேன் என்ன ஸ்லோகம்னா ரெண்டு ஸ்லோகம் சொல்கிறேன் ஒரு ஸ்லோகம் என்னென்னா நம்ம நினச்சின்னு இருக்கோம் காலத்தை நம்ம கழிச்சுன் இருக்கோம் நாங்கள் ஆரம்பித்தேன் காலத்தை நம்ம கழிச்சுன்னு காலம் நம்மை கழிக்கிறதா நாம் காலத்தை கழிக்கிறோமா நான் காலத்தை எப்படியோ வண்டி ஓட்டின்னு இருக்கேன் ஐயா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துண்டு அப்படின்னு டயத்தை கழிச்சுன்ட்ருக்கேன் காலத்தை கழிச்சுன்னு இருக்கேன் காலம் நம்மை கழித்து கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை அதுக்கு பர்தகிரி சொல்கிறார் நான் வந்து போகத்தை அனுபவிக்கலை போகம் என்ன அனுபவிச்சுடுத்துங்கிற வீட்டில் வச்சுருக்கிற ஆப்ஜெக்ட்ஸு எல்லாம் இருக்கே அது என்ன அனுபவிச்சுடுத்து நான் அதை அனுபவித்தேன்னா அது என்ன அனுபவிச்சுதான்னா போகான புக்தாக பயமேவ புக்தாக அதுவும் பகுவஜனம் வேறு போகான புக்தாக போகங்களை நாம் அனுபவிக்கவில்லை வஸ்துக்கள் நம்மை தேய்த்து விட்டன இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் நம்மளை இந்த எக் கேட்ஜெட்ஸு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்மளை தேய்ச்சை எடுத்து கொடுத்தோம் போகான புக்தாக வயமேவ புக்தாக தப்போன தப்தம் வயமேவ தப்தாக நாங்கள் தபஸ் பண்ணலை ஆனால் தவிச்சு போனோம் காலோன யாத்தாக வயமேவ யாத்தாக காலத்தை நாம் கழிக்கவில்லை காலம் நம்மை கழித்து விட்டது திருஷ்ணா நீர்ணா வயமேவீர்ணா ஆஷ ஜீர்ணமாகலை நாங்கள் ஜீர்ணமாயிட்டோம் போகா நுக்தா வயமேவுக்தபோ நப்தம் வயமேவ தப்தா காலோ ந யாத்தா வயமேவய யாத்தா திருஷ்ணா நீர்ணா வயமேவீர்ணா பெரிய ராஜாவாக இருந்தவர் சாதாரண ஆள் இல்லை உஜ்ஜயினியோட மகாராஜா ஆகினால் பர்திருஹரி இப்படி சொல்லியிருக்கார் இன்னொன்று இருக்குது இந்த நேரத்தில் ரொம்ப நினச்சி பார்க்கணும் அதாவது ஆதித்யரீயா காரியகுருபி காலோபி நாயத்தை திருஷ்டுவாஜன்மராவிபத்துமரணம் திராச்பே பீத் மோகமயீம் பிரமாத மதிராம் உன்மத்தபூதம் ஜகத்து ரொம்ப அனுபவித்து பாடியிருக்கார் அதாவது சூரியன் தினம் காலம்பரை வர்றது போய்ட்டுது ஆதித்ய கதா கதை அஹஹா அஹஹா சம்சீயத்தை ஒவ்வொரு நாளும் கழிஞ்சுட்டே போகிறது சூரியன் உதிக்கிறான் சூரியன் மறைறான் அஹஹ அஹா சம்சீயத்தை ஜீவிதம் ஆனால் நம்மளை கேட்கலாம் கொஞ்சம் உட்காரா பகவன் நாமாவை சொல்லு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லேன் அப்படின்னா ரொம்ப பிஸிங்கிறான் வியாபாரிர் பகு காரிய பாரகுருபிஹி காலோபி நியாயத்தே டைம் போனதே தெரில பிஸி பிஸின்னு அங்கேயும் இங்கேயும் பணத்துக்காகவும் அதுக்காகவும் அவர் சொல்லுவார் இன்னொரு இடத்துல சொல்லுவார் நான் வந்து இந்த பணத்துக்காக பேயாக அலைஞ்சேன் கடைசியில் ஒரு வரட்டி காசு கூட கிடைக்கலங்கிறார் ஒரு இடத்துல சொல்லுவார் அதாவது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிற அர்த்தத்தில் சொல்லு என்ன வியாபாரி பகு காரிய பார குருபீஹி ஒரே நிறைய நிறைய பேர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி சோ மச் ரெஸ்பான்சிபிலிட்டி வியாபாரை பகு காரிய பார குருபீஹி இந்த ஸ்லோகமே அவ்வளோ அழகாக இருக்கு பெரிய பெரிய வேலையெல்லாம் எடுத்து போட்டுருக்கான் நமக்கு இல்லையோ மற்றவன் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய வேலையை எடுத்து போட்டுருக்கேன்னா என்னால ஃபீல் பண்ணணும்னா நீங்களும் ஃபீல் பண்ணா வேணும்னா நான் இது சொல்லி இது பண்ணிட்டு போகிறேன் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன்னா பாருணேன் கடவுள்கிட்ட போய் நான் சொல்லிட்டுருக்கேன் வியாபாரியார குருபி காலோபி நியாயத்தை டைம் போகிறதே தெரியல இவன் வந்து பேயாக அலஞ்சு கிளஞ்சி எல்லாம் பண்ணி வச்சுருக்கான் அப்புறம் வந்து நமக்கு முன்னாலே நிறைய பேர் செத்து போயின்ட்டு இருக்கான் ஏய் நிறைய பேர் அங்கங்கே அஃபெக்ட் ஆகிட்டுருக்காப்பா வீட்டுக்குள்ளேயே இருந்தான் அதெல்லாம் எனக்கு ஒன்று வராது என்ன ஒன்று அஃபெக்ட் பண்ண எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறானா அது சொல்லியிருக்கேற்கனவே அதுதான் விசேஷம் திருஷ் திருஷ்டுவா திருஷ்டுவாஜன்ம ஜராவிபத்தி மரணம் திராசநோத்பத்தியத்து கண்ணு முன்னாடி நிறைய பேர் செத்து போயின்ட்டுருக்கான் அப்படியும் பயம் வரமாட்டேங்கிறதான் நமக்கும் இதுதான் வரப்போகிறது கதின்னு திராசனை உற்பத்தியது திருஷ்டுவா தினம் பேப்பரை விரிக்கினா ஆள் ஆபிச்சொரி காலத்தில் ஆயிரம் பேர் போயிட்டுருக்கான் ஆனால் இவனுக்கு நம்மளும் இதே வழியில் தான் இருக்கோம் கியூவில் நின்றுட்டுருக்கோம் நமக்கு எப்போ தெரியல அவ்வளோதான் திருஷ்டுவா ஜென்ம ஜரா விபத்தி ம ஜன்ம வி விபத்தி மரணம் திருஷ்டுவா அதாவது பிறப்பை பார்த்தும் முதுமையை பார்த்தும் மரணத்தை பார்த்தும் அங்கங்கே கைகால் ஒடிஞ்சுருக்கிறத பார்த்தும் கஷ்டப்பட்டும் நமக்கும் இந்த சரீரத்தில் என்றைக்காக ஒன்று இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற இன்னும் வரமாட்டேங்கிறான் அப்போ என்ன பண்ணுறது அந்த நேரத்தில் மைண்ட் எப்படி வச்சுக்கிறதுன்னு பிளான் பண்ணலை லைஃப்பில் வந்து எல்லோரும் வந்து பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக பணமெல்லாம் சேவ் பண்ணியிருக்கோம் பணமே இப்போ நம்மளை காப்பாற்றாதுன்னா ஒரு ஹாஸ்பத்திரியில் டாக்டர் ட்ரீட் பண்ணிவிடுத்து அவனுக்கே வந்து விடுத்துனா கதவு சீல் வச்சு விட்டான் எல்லோரும் உள்ள விட்டு கதவு கூட்டிவிட்டான் பயம் திராசன உற்பத்தியே ஏன்னா எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி இவன் வந்து அஜானம்ங்கிற கள்ள குடித்து பெரியவா சொல்கிறத கேட்குறது கிடையாது பீத்வா மோகமயீம் பிரமாத மதிராம் மதிரான்னா கல் பிரமாத மதிராம்னா என்ன அர்த்தம் பெரியவங்க சொன்னாலோ கவர்மெண்ட்டு சொன்னாலோ யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறான் இல்லையா அதுக்கு பேர் தான் பிரமாதஹான்னு பேர் ஏப்பா ஆர்டர் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் பொறுப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கோப்பா அப்படின்னு சொன்னேன் போ சொல்ல வந்துட்டான் இப்படிங்கிறான் இல்லையா அதுக்கு பேர் பேர் அதுக்கு அவனுக்கு அதுக்கு காரணம் என்னென்ன அவனுக்கு விவேகம் இல்லை மோகமயீம் பிரமாத மதிராம் பீத்வா அது குடிச்சிருக்கான்னா அதாவது மனசுக்குள்ள படிக்கிற சாஸ்திரம் படிக்கிறதில்லை பெரியவங்க சொன்னால் கேட்கறது இல்லை எல்லாத்தையும் அலட்சியப்படுத்துறது அப்படிங்குறதான் கல் அதை குடிச்சு பைத்தியம் பிடிச்சி அலையிறது இந்த உலகம்னர் உன்மத்த பூதம் ஜெகத் அவர் ராஜாவாக இருந்தவர் அதனால் அவருக்கு தெரியறது எங்கே போனாலும் உஜயம் இல்லை யோகிராஜ் குஹை குஹையாக வச்சிருக்கான் எங்கே போனாலும் சிவனோட ரூபத்தில் ஜட்டாதாரியாக உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்கு ஆச்சாரியாலும் பஜகோவிந்தத்தில் சொல்லியிருக்கார் தினமபி ரஜினீசாயம் பிரிசிரவசந்தோ புனராய கால கிரீடத்துயு துஞ்சத்தியாஷா வாயு இந்த கா ஆஷங்கிற காற்றுக்குறை தினம் சூரியன் வர்றார் போகிறார் தினமப்பி ரஜினி ரஜினின்னா என்ன அர்த்தம் ரஜினின்னா வேற அர்த்தம் வரக்கூடாது ரஜினா நைட்டு ரஜினி காந்தான்னா சந்திரனுக்கு பேருது இருட்டின் இருட்டின் இருட்டின் ரஜினிங்கிறது நைட்டு அவருக்கு ஹஸ்பண்டு யாருன்னா மூன் இல்லை நம்ம கது தினமப்பி ரஜினி சாயம் பிராத்தா காலம்புற சாயங்காலம் வந்துட்டு ராத்திரி வந்துட்டு போயின்ட்டு இருக்குது ஷிசிர வசந்தவு புனரா யாத்தா அதாவது ஆட் சீசனில் ஆட்டம் சீசன் விண்டர் சீசன் வந்துட்டு போயிட்டே இருக்குது கால கிரீடதி எத்தனை சீசன் பார்த்தாச்சு வருஷப்பரப்பு வரப்போகுறது விக்ரம் விகாரி முடிஞ்சது ஷார்வரி வரப்போகிறது சிசிர கால கிரீடதி கச்சத்தியாயு காலா கிரீடதி கச்சத்தியாயு வயசு கூடிகிட்டே இருக்குது ஆயுசு குறைஞ்சுட்டே இருக்குன்னா புரியுறதா வயசு கூடின்ண்டே இருக்குது ஆயுசு குறைஞ்சிட்டு வயசு கூடிகிட்டே இருக்கிறது சந்தோஷமானா ஆயுசு குறைஞ்சின்னு இருக்கப்பா அப்படின்னு அது நீ எப்படி எடுத்துக்கிறியோ அதை பொறுத்து வயசு கூட கூட புத்தி வளர்ந்தால் நல்லது அனுபவம் இதெல்லாம் வந்தால் நல்லது தப்பின முஞ்சத் தியாஷா வாயு இவ்வளோ இருந்தும் இன்னும் ஆசை விடமாட்டேங்கிறது எப்படியாவது வாழ்ந்தாகணும் வாழ்ந்து நம்ம லோகத்துக்கு நிறைய க்ஷேமங்கள்லாம் பண்ண போகிறோம் எல்லாருக்கும் நல்லதெல்லாம் நிறைய நான் பண்ண போகிறேன் அதுக்காக நான் இல்லை இல்லை இல்லை இந்த ரவா தோசையை விடப்படாது ரவா தோசை மிளகாப்பொடி இதெல்லாம் எத்தனை மிளகாப்பொடி இன்னும் சாப்பிட வேண்டியது இருக்குது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சாப்பிட வேண்டிய எண்ணெய் எவ்வளோ இருக்குது நெய் எவ்வளவு இருக்குது நட்ஸ் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் சாப்பிடாமல் போக முடியுமா என்ன ஆ சர்வம் கலைய தீத்தி காலகா எல்லாத்தையும் ஒன்றும சின்ன இருப்போம் எல்லாம் ஸ்மூத்தாக போயின்ட்டுருக்கு திடீர்னு ஒரு டமார் டுமீர் இந்த இதில் போடுவானே தினத்தந்தியில் அந்த கதை போடுவான் இது பச்சை படக்கதைன்னு போடுவான் அந்த காலத்தில் அதில் போடுவான் கன்னித்தீவு அப்படின்னு சிந்து பாத் அப்படின்னு போடுவோம் டூ டும் டும் டூம் டூம் முடிஞ்சது கதை ஒரு டும் போடுவான் அடுத்த படத்தில் இன்னொரு டூம் டூம்னு போடுவான் அப்புறம் மூணாவது மூணு டூம் போடுவான் முடிஞ்சது அன்னைக்கு பேப்பர் டூ டு டூ டு டூ டு அப்பா அது பிறந்ததுலேருந்து வந்துன்றிருக்கு அது என்றைக்கி முடிஞ்சதுன்னு தெரியவே இல்லை முடிஞ்சதுன்னு நான் யாரோ ஒருத்தன் முடிஞ்சது அதில் வேறு போட்டிருப்பான் பத்தாயிரத்தி அவர் ஆதித்யநாரு காலத்திலேருந்து ஆரம்பித்து இப்போ பேரவங்க பேரம் பேத்தி அவனுக்கிழம விழுந்தாச்சு இன்னும் அந்த கதை முடிய மாட்டேங்குறது பேப்பர் ஆரம்பித்தவன் கதை ஆ கலையதாம் அகம் கீதையில் பகவான் சொல்கிறார் கலையதாம் அகம் காலஹா அஸ்மி கவுண்ட் பண்ணுறோம் இந்த பஞ்சாங்கம் கணிக்கிறவங்களாம் இருக்காங்களே அவங்களாம் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கணக்கு போண்டிருப்பான் இந்த டேட்டு இது திதி நட்சத்திரம் எல்லாத்தையும் கணக்கு போண்டிருப்பாங்க கணக்கடு கணக்கிடுபவர்களில் நான் காலமாக இருக்கிறேன் பஞ்சாங்கம் கணிப்பவர்களிடத்திலே நான் காலமாக இருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் அங்கே இருக்குது அதை கோட் பண்ணுற ஆச்சார்கள் அது விபூதி காலத்தியானம் பண்ணணும் டைம் மெடி டைம் மெடிடேஷன் டைம் மெடிடேஷன் ஸ்பேஸ் அண்ட் டைம் மெடிடேஷன் சொல்கிறோம் இல்லையா டயத்தை மெடிடேட் பண்ணிப்பார் டயத்துக்கு டயத்துக்கு வந்து பிகினிங்கும் கிடையாது டைம் எப்போ பிகினிங் ஆச்சுன்னு கேட்டால் எப்போங்கிறதுக்கு டைம் வேணும் டைம் எப்போ எண்டாகும்னா எப்போ எண்டா அதுக்கும் டைம் வேணும் இப்போ டயத்துக்கு பிகினிங்கும் இல்லை எண்டும் இல்லை காலஹா அநாதிகி மாயா கல்பித்த தேச கால கலனா வைச்சித்ய சித்திரீகிருத்தம் அதனால் எல்லாம் மாயா மகிமா परमेष्ठी, परमे, हृदयाकाशे, பகவத்வா பரம்டே மசே ஸ்தாஷம் परमेष्ठी, பரமே பரமே விஜத்தி மந்திரவாத் परमे, பரமேன்னா என்ன அர்த்தம் பிரகிருஷ்டே பிரகிருஷ்டேன்னா என்ன அர்த்தம் மேலானன்னு அர்த்தம் மேலானன்னு அர்த்தம் ஸ்வே மஹிம்னிங்கிறார் ஸ்வே மஹிம்னிங்கன்னு வேதத்தில் இருக்குது ஸ்வே மஹிம்னி பிரதிஷ்டிதா அதாவது நம்ம எல்லாேருக்கும் குளோரி என்னதுன்னா எல்லா குளோரிக்கும் ஆதாரமாக இருக்கிறது எதுவோ அதுதான் ரியல் குளோரி க்ளோரி கம்ஸ் குளோரி கோஸ் இல்லையா Glory comes, Glory goes அப்படின்னா என்ன அர்த்தம் புகழ் பெருமையெல்லாம் வரும் போகும் ஆஹ் புகழ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது வரும் போகுது இது என்னென்னா புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் ஆதாரமாக இருக்கிற பொருள் ஏழாண்டும் மகிமை உடையது அதுவே மகிமா மஹிம்னி மகிம்னி அது எங்கே இருக்குதுன்னா ஹிருதய ஆகாஷே பரமே வியோமன்னு சொன்னதுனால பரம அப்படிங்கிறதுக்கு ஸ்வேமகிமை தன் மகிமையில் அர்த்தம் தன் மகிமையில் இப்போ இன்னொருத்தருடைய மகிமையில் நம்ம மகிமையில் இருக்கோமான்னா நானே மகிமை மகிமையே நான் நானே மகிமை மகிமைக்கெல்லாம் மகிமை என்னுடையது அப்படின்னு அர்த்தம் ஸ்வே அது என்னதுன்னா ஸ்வே அர்த்தம் என்ன சொன்னான்னா ஹிரதய ஆகாஷம் என்னுடைய ஹிருதயம் எவ்வளோ மகிமையானது மை ஓன் ஹார்ட் மலர்மிசை ஏகினான் திருக்குறள் மலர்மிசை ஏகினான் ஹ்தய ஆகாஷே இதுதான் சிதம்பரம் தஹராகாசம் இந்த ஆகாஷத்தில் ஸ்தாத்தும் ஸ்தாத்தும்னா என்ன அர்த்தம் இங்கே இருக்கார் அங்குஷ்டமாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டி அப்படியெல்லாம் உபநிஷத்துலாம் சொல்லியிருக்கு அங்கே புலப்படுறாருங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கு அஸ் அதனால் பரமேஷ்டினா ஹிருதயத்தில் சிறந்து விளங்குபவர்னு அர்த்தம் உள்ளத்தில் சிறந்து விளங்குபவர் நம்முடைய உள்ளத்தில் இறைவன் நன்றாக விளங்குகிறார் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஷீலம் அஸ்யிதி பரமேஷ்டி பரமேஷ்டி விப்ராஜதே ூத்துரீக்குரமஸோ தமிழ் யதந்த மந்திரமே அங்க விஜதிர என்னது என்ன சொல்கிறோமே ந கர்மணா ந பிரதே அதனே நத்தியாகே நைகே அமிர்தமா நசுகு பரே நனா கண்ணிஹி குஹாயாம் விப்ராஜத்தே அப்படின்ட்டு இவர் வேற எங்கேயோ சொல்கிறார் பரமேஷ்டி விப்ராஜத்தை இது மந்திரவர்ணாத் இந்த மந்திரம் எங்கே இருக்குதுன்னு தெரியல இது தெரிஞ்சிருந்தால் போட்டிருப்பாங்க இவங்க இதில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் காலாத்மன்கூணித்து எல்லாத்தீன் துண்டதுண்டிய பச்சாச்சி காலம் चुरादेशु पठ्यन से कलयते ग्रहणे दन्तत्वे ग्रहणे तस् दें देशोपे दोपस्या स्थावन उपधादि न सैदी भौवादीक कलती कालनाम निर्वक्ति कालयती गणयती கணயத்தி சர்வமிதி காலஹா எல்லாத்தையும் கணக்கு போடுறார் பரமே பிரகிருஷ்டே ஹதயாகாசே பரமேஷ்டி பரமேஷ்டி விப்ராஜத்தை ஆப தர்ம ஆபஸ்தம்ப தர்மசூத்திரம்னு போட்டிருக்கு ஆப தர்மங்கிறது உபனிஷத்து மாதிரி தெரியல மந்திரவர்ணாத்துன்னு போட்டிருக்காரு ஆக இது எங்கே இருக்குது ஆப தங்கிறதுன்னு தெரில பார்த்தா ஆபர்மங்கிறது ஆபஸ்தம்ப தர்மசூத்திரம்தான் இருக்குது தர்மசூத்திரத்தை போய் பார்க்கணும் ஆனால் அதை மந்திரவர்ணாத்துன்னு போட்டிருக்கார் அளவிடுபவர் காலை ஆங்குறதுக்கு இவர் அளவிடுபவர் அப்படின்னு போட்டிருக்காரு எப்படி பசுமாட்டை வந்து பசுமாட்டை வந்து பசுமாட்டை மேய்க்கிற வெரைட்டி ஓட்டி போகிற மாதிரி காலம் வந்து சரீரத்தில் இருக்கிற ஜீவன்களுக்கு காலம் முடிஞ்சதுன்னா முடிச்சு கூட்டின்னு போயிடுது ஒரு நோடி காலம் கூடுறதில்லை குறையறதில்ல அதாவது மு முடிவை நோக்கி விரட்டி கொண்டே இருக்கான் இதில் நிறைய சொல்கிறார் ஈஸ்வரத்தன்மைகள் ஆறு ஆறு ஓகே சுஷ்ருதூத்திரத்தை கோட் பண்ணுறார் காலோஹி நாம பகவான் ஸ்வயூர் அநாதிமத்தன சூக்மா கலா நீயத்தை கால சூக்மா கலாம் நீயத்தை கால சங்கலய காலையதிவா பூதானி இது வா கால சுஷ்ருதர் இவர் பரமேஷ்டி பரமேஷ்டினா உயர்ந்த இடத்தில் இருப்பவர் அப்படின்னு போட்டிருக்காரு ஓகே அடுத்து மந்திரவர்ணாத்துன்னு போட்டிருக்கார் இந்த பரமேஷ்டி விப்ராஜத்தைங்கிற கொட்டேஷன் எங்கள் ஆபஸ்தம்ப தர்ம சூத்திர நம்பர் போட்டிருக்கார் யார் விவரத்திக்காரர் அந்த ஆனால் மந்திரவர்ணத்துன்னு போட்டால் சூத்திரத்தை மந்திரவர்ணம்னு சொல்கிற பழக்கம் இல்லை அது வேறு ஏதாவது ஆப்ப பார்க்கணும் வெரிஃபை பண்ணிவிட்டு சொல்கிறோம் அடுத்தது பரிக்கிர்த்திபி பரிதே சர்வகதாத் பரித்திவா பத்திரப்புஷ்பாதிக்கம் பத்தை அப்படி பரிஷாரி ி நிறவர்கள்ி பரி பரி பண்ணுகிறவர்கள் ஒரு வியானத்தில் இன்னொரு வித்தியாசம் இருக்கு இதில் திறந்த அதாவது எங்க தியானம் பண்ணாலும் பரித்தி பரித்திர அதாவது எங்கவண்ணாலும் பக்தன் பகவான் ஆவனம் அண்ணலாம் வந்து இந்த ஸ்பீக்கரில் கூட இந்த இதில் கூட ஆவனம் பண்ணலாம் பரித்தகான எங்கும் கிரகிக்கிறான் பக்தன் ஷரணாகதி சரணார்த்திபிகின்னா என்ன அர்த்தம் ஷரணம்னா சார்ந்திருக்கிறது அர்த்தின்னா என்ன அர்த்தம் சரணார்த்தி ஷரணார்த்திக்கு ஒரு வஸ்து வேணும் எதோ டிபெண்ட் பண்ணுறான் சரணம்னாலே டிபெண்ட் அர்த்தம் நிவாச ஷரணம் சுகருத்துங்கிறார் கீதையில் பகவான் சரணம்னு சொன்னால் சார்ந்து இருப்பது டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுன்னு அர்த்தம் எதுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கணும் டிபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் வேணும் இல்லையா என்ன ரீசன்னா நான் சாந்தியாக இருக்கணும் அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறதுக்கு நான் எதை சார்ந்து இருக்கிறது நான் எதை சார்ந்திருக்கிறதுன்னு கேட்டால் நான் வந்து அமைதி ஆனந்தத்தை நான் அடைவதற்கு எதை சார்ந்திருக்கிறதுன்னு அமைதி ஆனந்தத்தை நான் சார்ந்திருக்கணும் சாந்தி ஸ்வரூபமாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருக்கிற வஸ்துவைத்தான் சார்ந்திருக்கணும் இப்போ பகவான் பகவான் நம்ம சொல்லிகிட்டுருக்கோம் பகவான்னா அது என்ன பர்சனலாக ஒரு பர்சனாக ஒரு குறிப்பிட்ட வஸ்துவா அது தேசகால வஸ்து பரிச்சின்னமான வஸ்துவா அது கிடையாது ஆக வயதத்தில் சொன்ன மாதிரி ஆனந்தத்தை விரும்புகிறவன் ஆனந்தத்தையே சார்ந்துருக்கணும் அங்கே தான் நமக்கு புரியறதில்லை அங்கே தான் நமக்கு புத்தி வேலை செய்கிறது இல்லை ஆக சரணார்த்தி பிகின்னு என்ன அர்த்தம் நான் ஷரணாகதி பண்ணுறேன் அப்படின்னா எதுக்கு சரணாகதி பண்ணுற சரண்டர் டோட்டல் சரண்டர் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஆ நான் சரணாகதி பண்ணுறேன் நான் எதுக்கு ஷரணாகதி பண்ணுற யாரை சரணாகதி பண்ணுற நீ யார் ஷரணாகதி பண்ணுறவன் யார் ஷரணாகதி பண்ணுற வஸ்து என்ன ஷரணாகதியோட லட்சியம் என்ன இருக்கோ இல்லையோ ஷரணம் பிரபத்தியே அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அகம் ஜீவாத்மா ஜீவாத்மா என்னது துக்கி எப்போ பார்த்தாலும் ஒரே ப்ராப்ளம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஃபிசிக்கல் ப்ராப்ளம் ஸோ மெனி ப்ராப்ளம் என்கிட்ட இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன் எனக்கு என்ன வேணும் நிம்மதி வேணும் நிம்மதிக்கு நான் யாரை டிபெண்ட் பண்ணுறேன் நிம்மதிக்கு நான் டிபெண்ட் பண்ணுறேன் அவனும் அழுதுன்றிருந்தான்ண்ணா நான் யாரை போய் டிபெண்ட் பண்ணுறேனோ அவனும் வந்து இல்லை நானும் அப்படி தான் இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்னா இப்போ அவனை நான் போய் சார்ந்திருக்கேன்னு சொன்னால் அவன் ஆனந்தமாக இருக்க வேண்டாமா சந்தோஷமாக இருக்க வேண்டாமா துக்கத்தை வந்து துக்க துக்கப்படாதவனை நான் சார்ந்திருந்தால் தான் எனக்கும் துக்கம் வராது துக்கப்படாதவனை சார்ந்திருந்தால் தான் எனக்கும் துக்கம் வராது அப்போ நான் வந்து என்ன பண்ணுறதுன்னா இப்போ நான் சரணாகதி பண்ணுறது எதுக்குங்கிறத மாத்திர சொல்கிறேன் நம்ம சரணாகதி பண்ணுறதுக்கு ஒரு காரணமானும் நான் வந்து என்ன ஏன் நிம்மதிக்கு பணத்தையே டிபெண்ட் பண்ணியிருக்கேன் சரணாகதி தனசரணாகதி அப்புறம் பத்னி சரணாகதி அப்புறம் புத்திர சரணாகதி இல்லையா இந்த சரணாகதியிலாம் நம்மளை காப்பாற்றுமான்னா ஏன்னா அவனே சரணாகதியில் உட்காந்துருக்கான் பத்னியோ புத்திரனோ இல்லையா பத்னியாக இருக்கட்டும் புத்திரனாக இருக்கட்டும் அவனாம் என்ன சொன்னால் நான் உன்னை சரணாகதி பண்ணுறேன் நீ என்ன சரணாகிதி பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேருமே ப்ராப்ளம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சரணாகதி பண்ணால் உருப்பிடமாது அப்போ என்ன பண்ணுறது யாரை சரணாகதி பண்ணுறது எதுக்கு ஷரணாகதி பண்ணுறது ஆ துக்க நிவத்தி அர்த்தம் ஷரணாகதி ஆனந்த பிராப்தி அர்த்தம் சரணாகதி அந்நதா சரணம் நாஸ்தி அப்படின்னா என்ன அர்த்தம் வேறு எதுவும் எனக்கு சாந்தியை கொடுக்காது தொமேவ சரணம் அம்மா நீ தான் எனக்கு மனசாந்தியை கொடுக்க முடியும் தக்ஷிணாமூர்த்தி புவனேஸ்வரி தத்தாத்ரேயர் சுவாமி குருநாதா पृच्छामित्वाम ஷாஸ்திரண்டரான் லிய கார்ணியதோஷோபாமிசம்மூடச்சேத்தேயித்தம் ப்ரூஹி தன் ஷிஷ்ஹம் ஷாதி மாம் பிரபம் நன் பரித்திய மாமேக்கம் சரம் விர நீ எல்லாத்தையும் விட்டுவிட்டு சர்வ தர்மான் பரித்தியஜினு அர்த்தம் எல்லா கர்மாக்களையும் விட்டுப்பட்டு அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது நமக்கு தெரியும் இந்த பணத்தை டிபெண்ட் பண்ணாதே ரிலேஷன்ஷிப்பை டிப்பண்ட் டிபெண்ட் பண்ணாதே இதுதான் அர்த்தம் அது அதாவது உன்னோட பீஸ் ஆஃப் மைண்டுக்கு நீ வந்து வெல்த்தையோ ரிலேஷன்ஷிப்பையோ என்விரான்மெண்ட்டையோ எதையும் டிபெண்ட் பண்ணாத என்ன பண்ணுறதுன்னா தத்துவம்சி டிப்பண்ட் பண்ணுறவனே டிபெண்ட் பண்ணுறவனே ஆனந்தமாக இருக்கான் இது அத்வைத சித்தாந்தம் வேதாந்தம் நீ எதையும் டிப்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை இந்த டிபெண்டன்ஸை விட்டாலே போகும் டிபெண்ட்ஸை விட்டாலே போகிறோம் என்னென்ன ஐ ஆம் டிபெண்ட் நான் ஷரணாகதி பண்ணியிருக்கேன்னா அடுத்த இன்டெரக்டாக ஐஆம் டிபெண்ட் நான் உன்னை டிபெண்ட் பண்ணிட்டுருக்கேன் அவனை டிபெண்ட் பண்ணிட்டுருக்கேன் சர்வம் பரவசம் துக்கம் சர்வம் ஆத்மவசம் சுகம் ஏதாத் சமாசேன லக்ஷணம் சுகதுக்கையோ சுகதுக்கத்துக்கு லக்ஷணம் என்னென்னா இன்டிபெண்டன்ஸ் டிபெண்டன்ஸ் ஈஸ் துக்கம் இண்டிபெண்டன்ஸ் இஸ் சுகம் அதாவது ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ் பரவாயில்லை தப்பு இல்லை வழி இல்லை வயசாகனா நம்ம யாரையா டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் சைக்கலாஜிக்கல் டிபெண்டென்ஸ் தான் ப்ராப்ளம் Emotional dependence தான் problem. அதுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த இமோஷனல் ஸ்ட்ரென்த் இன்டெலெக்சுவல் ஸ்ட்ரென்த் இமோஷனல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எது கொடுக்கும்னா சாஸ்திர ரூபமாக இருக்கிற பகவான் புத்தி ரூபமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அந்த உபநிஷத்தில் சொல்கிறதே இந்த விஜானத்தை புத்தியவே பிரம்மனாக உபாசனை பண்ணினால் விஜானம் பிரேத தேன்னீரே பாப்மனோஹித் சர்வான் காமான் சமஷ்னு யாரு புத்தியவே பிரம்மமாக பூஜை பண்ணுறானோ அதை விடாமல் இருக்கானோ திரமா பிரமாத்தியேத் அதை விடக்கூடாது அதை வந்து க என்னது பிரமாதம்னா என்ன நெக்லிஜென்ஸ் அதை என்ன முதல்ல ஒரு நாள் பண்ணிவிட்டு அப்புறம் விட்டு விட்டான்னு அப்படி பண்ணாமல் இருக்கக்கூடாது ஆக தஸ்மாத் ந பிரமாத்திய சேத் ஷரீரே பாப்மனோஹித்வா இந்த சரீரத்தில் பாப்பம் பாப்பத்துலேருந்து விடுபட்டு சர்வான் காமான் சமஷ்ணுதே அவன் பரமானந்தமாக இருக்காங்கிறார் சர்வான் காமான் சமஷ்ணுதேன்னா அவனுக்கு எல்லா டிசைனும் போயிடுறதுன்னு அர்த்தம் காம கோட்டின்னா காம கோட்டினா என்ன அர்த்தம்னா பூர்ண ஆனந்தம்னு அர்த்தம் காம கோட்டி ஈஸ் ஈக்குவல் டு பூர்ணானந்தா இன்பத்தின் எல்லைன்னு அர்த்தம் கோட்டினா என்ன அர்த்தம் எண்டுன்னு அர்த்தம் காமன்னா என்ன அர்த்தம் காமன்னா இங்கே டிசைரில் ஆனந்தம்னு அர்த்தம் ஆனந்த கோட்டின்னு அர்த்தம் எல்லாத்துக்குமே காமசப்தத்துக்கு தப்பாகவே அர்த்தம் பண்ணக்கூடாது எல்லாம் ஏன் வச்சுக்க எதுக்கு சொல்கிறேன் சரணார்த்திக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன் பாஷ்யத்தில் இருக்குது சரணார்த்தி நாமா என்னது பரிகிரக நாமம் வந்து பரிகிரகா என்னது ரித்து சுதர்சனக்கால பரமேஷ்டி பரிகிரகா காலஹாக்க அர்த்தம் பார்த்துட்டோம் பரமேஷ்டிக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் அப்புறம் இப்போ பரிகிரஹாக்க அர்த்தம் பார்க்குறோம் என்ன சொல்கிறார் சரணார்த்தி விஹி ஈஸ் ஈக்குவல் டு பக்தர்களால் எங்கும் அவர் காணப்படுபவர் பூஜிக்கப்படுபவர் கிரகிக்கப்படுபவர் அர்த்தம் பக்தனுக்கு எல்லாம் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே அதுதான் அர்த்தம் பரிகிரகா இஸ் ஈக்வல் டு என்னதுன்னா தாய்மானவர் பாட்டு பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே எங்கே பார்த்தாலும் எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கங்கே இருப்பது நீயன்றோ பராபரமே பரிகிரகன்னு அர்த்தம் பரிதா கிருண்ாத்தி இத்தி பரிகிரக எல்லா இடத்துலையும் கிரகிக்கிறானோ எங்கே பார்த்தாலும் அவனுக்கு ஆனந்தமாக இருக்கான் கொரோனாவே அவனுக்கு ஆனந்தம் பரவாயில்ல பகவான் இந்த ரூபத்தில் வர்றார் ரொம்ப சந்தோஷம் வாங்கோ கஷ்டம் தானே இது அவனுக்கு அந்த பக்தி இருக்கிறதுனால அவனுக்கு எல்லாமே பகவானாக தெரியறது கொரோனா ஆல்சோ ஈஸ்வரா சொல்ல வேண்டியதானே சொல்லலாம தப்பு இல்லையேஸ் ஆல்சோ ஈஸ்வரா எல்லாம் பகவானோட ஆர்டர் ஆக அஸ்மின் கொரோனா கிருமி கிருமி கிருமியில் நான் சர்வேஸ்வரனை பூஜை பண்ணுகிறேன் கிரகிக்கிறேன் அதையும் நான் பகவானாக பார்க்கிறேன் வியாதியையும் பகவானாக பார்க்கிறேன் ஆரோக்கியத்தையும் பகவானாக பார்க்கிறேன் சொல்லலாமே எல்லாம் இப்போ சொன்னால் பாவம் நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும் அடுத்த நாம அதை விட கஷ்டமாக இருக்குது உக்ராஹா பரிகிரகா பரிகிரகான் அது ஒரு மீனிங் அது சொல்லிட்டார் பக்தர்களால் எங்கும் ஒரு நான் அர்த்தம் பக்தர்களால் எங்கும் கிரகிக்கப்படுபவர் அது ஒரு அர்த்தம் அப்புறம் பக்தர்களால் எங்கும் அறியப்படுபவர் கிரகிக்கப்படு அதாவது பூஜைக்கு இப்போ வந்து நம்ம பூஜைக்கு வேணுன்னா இந்த நான் என்ன பண்ணலாம் இந்த புஸ்தகம் அஸ்மின் புஸ்தக என்ன அஸ்மின் புஸ்தக பரமேஸ்வரம் தியாயாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை இது பண்ணிக்கலாம் பூஜை பண்ணலாம் எதில் பக்தனுக்கு தாய்மான் ஒரு வரும் இந்த தாய்மான் அவர் சொல்கிறார் பூ எடுக்க போகிறாராம் சுவாமிக்கு பூஜைக்கு பூ எடுக்க போனால் பூவிலே பகவான் இருக்காராம் அப்புறம் ப பூவை பகவானே பூவில் இருக்கிறபோது நான் எடுத்தது இது பகவானுக்கு போகணும்னு கேட்குறார் கேட்குறார் பண்ணேன் உனக்கான பூஜை பண்ணேன் உனக்கான பூஜை உனக்கு பூஜை பண்ண மாட்டேங்கிறார் பார்க்கின்ற மலரூடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்கவும் நன்னேன் அப்படிங்கிறார் அந்த ம புஷ்பத்தை பார்க்குறப்போது புஷ்பரூபமாக பகவான் இருக்காராம் அது எதுக்கு எடுத்து அவருக்கு போடணும் அப்படிங்கிறார் இது ஒரு அர்த்தம் அப்புறம் எங்கே பார்த்தாலும் அந்த ஆட்டிடியூடு இல்லை இது ரியல் ஆட்டிடியூடு வேறு ஃபேக்ட் வேறு இப்போ வந்து புஷ்பத்தை பார்க்குறபோது புஷ்பத்தை பகவானாக நான் பாவனை பண்ணுறேன்னா பகவான் தான் புஷ்பமாக காட்சி அளிக்கிறாரா ங்க ஆஹா முதல்ல சொல்கிறது ஆட்டிடியூடு மாதிரி இருக்குது பரிகிரகாக்கு பக்தர்களால் கிரகிக்கப்படுறவர் இப்போ என்ன சொல்கிற பரித்தா நியாயத்தே சர்வம் பிரம்மமயம் ஜகத்து சர்வம் பிரபஞ்சம் முழுவதும் என்னதுன்னா பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் ஆஹா பரித்தா ஞாயத்தே இ அந்த கிரஹி அந்த கிரஹு தாத்துவுக்கு நியாயத்தேன்னு அர்த்தம் பண்ணுறார் அதுக்கு ஒரு நான் ஃபுட் நோட்டு வேறு போட்டுருக்கேன் என்னென்னு பார்ப்பேன் பரிஞ்யாயத்தேங்கிறார் பரிஞ்ஞாயத்தை அடுத்து அடுத்தது என்னதுன்னா ரெண்டு அர்த்தம் பரிகிருணாத்தீ தி பரி பரிக்ரிஹியத்தை அப்புறம் கீதையில் நிறைய இதுக்கெல்லாம் பிரமாணங்கள்லாம் இருக்குது பக்தியா மாமிஜானாதி யாவான் எஸ்ச்சாஸ்மி தத்துவத்த பக்தியினாலே என்னை தெரிஞ்சுக்கிறாங்க நான் எப்படி இருக்கேன் என்னது தத்வத்தா ஜானாமி பக்தியா மாமிஜானாதி பதினெட்டாம் அத்தியாயத்தில் இருக்குது அஹ பரித்தா ஞாயத்தே அப்புறம் என்னதுன்னா பக்தர்களால் இல்லையா பக்தர்கள்லாம் சமர்ப்பணம் பண்ணுறா பத்திர புஷ்பங்கள்லாம் பகவானுக்கு பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயத்தனத்தகாங்கிறார் அதாவது பக்தர்களால் அன்போடு கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார் எனவே பரிகிரக ஹ பரிகிரக சப்தத்துக்கு ஆச்சாரியர் மூணு அர்த்தம் சொல்கிறார் பக்தர்களால் எங்கும் கிரகிக்கப்படுபவர் பக்தர்களால் எங்கும் அறியப்படுபவர் பக்தர்கள் தரும் பத்திர புஷ்பத்தை பக்தியோட தரக்கூடிய எல்லாம் ஏற்றுக்கொள்பவர் ஆனால் பக்தர்கள்ங்கிற பதத்தை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சங்கராச்சாரியார் சரணார்த்தி விகின்னு போட்டிருக்கார் அவங்க டோட்டல் சரண்டர் எல்லாத்தையும் விட்டுட்டான் எனக்கு வந்து இந்த மண்ணு பெண்ணு பொண்ணெல்லாம் நம்ப மாட்டேன் இதை நிலை இல்லாததெல்லாம் நான் விட்டுட்டேன் நிலையானதை உன்னையே பிடிச்சுன்னு விட்டேன் பகவானே அப்படின்னு சொல்லி அது பாவனையாக பண்ணலாம் அறிவுபூர்வமாக பண்ணலாம் ஞானசரணாகி பாவனாஷரணாக ஞானரூபரணாகி அவர் சொல்கிற கடமையை செய்கிறது சரணாகதி கர்மயோக ரூபரணாகி ஆக இதெல்லாம் தெளிவாக நாம் புரிஞ்சுக்கணும் அடுத்தது உக்ராக சூர்யாதீனப்பீ பயஹே துத் உக் பீஷாஸ்மத் பவத்தை பீஷோதேதி சூரிய இது ஸ்ரு மாற்றம் தான் இதில் இருக்குது உக்ரஹாக்கு இதில் இருக்குது இதில் இது ரெண்டும் இருக்குது இப்படிலாம் மாறுறது பாருங்க வாதப்பவத்தை பீஷோதேதி சூரிய இது ஷ்ரு உக்ரங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அதாவது உக்ரஹாங்கிற பதத்துக்கு இந்த இடத்துல அர்த்தம் நம்ம பூஜை பண்ணுறோமே ஓம் பவாய தேவாய நம ஓம் ஷர்வாய தேவாய நம ஓம் ஈஷானாய தேவாய நம ஓம் பசுபத ஏ தேவாய நம ஓம் உக்ராய தேவாய நம ஓம் பீமாய தேவாய நம ஓம் மகதே தேவாய நம இப்போ இந்த ஸ்ரீருத்ரமே இப்போ ஜபிக்கணும் ஆக்சுவலாக இந்த நேரத்தில் ஸ்ரீருத்ரம் ஜபம் பண்ணணும் பே தரிலோம் புருஷாணம் எஷாம் பசூனோமோ எஷாங் கிஞ்ச நாம மாத்தே ருதிரி தனூ விஷ்ஜீ தய நோமீவசே ஸ்ரீருத்ர மந்திரமே எதுக்கு இருக்குது திரி மூல்யம் அதாவது அது பிராயஷ்டித்த மந்திரம் ஹோல் ஸ்ரீருத்ரம் அது எதுக்குன்னு சொன்னால் நிறைய தப்பு பண்ணுறோம் நம்ம அதாவது பகவானுடைய நியத் நியத்தியை நம்ம நிறைய வயலேட் பண்ணுறோம் இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிற தர்மத்தை எல்லாரும் மீறுகிறார்கள் மீறுறபோது பகவானுக்கு கோபம் வருது அப்போ தான் அவருக்கு கோவம் வருது நான் பாட்டு நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கார் எல்லாம் இதை கொடுத்து எல்லாம் பண்ணுறார் அப்புறம் கடைசியில் என்ன பண்ண முடியும் எல்லாம் தண்ட நீதி தான் இப்போ வந்து நான் ஒரு சரி அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் மாதிரி வச்சுப்போம் இப்போ சைனாவில் வந்து ஆட்டோக்ரஸியாக டெமோக்ரஸியாக ஆட்டோக்ரஸி சரி ரஷ்யாவில் ஆட்டோக்ரஸி அங்கேயும் சர்வாதிகாரம் வந்தாச்சு எங்கேயா எலெக்ஷன் நடக்கிறதா என்ன ப்ராப்பராக எலெக்ஷன்லாம் நடக்கிறது அந்த இதெல்லாம் பற்றி இங்கே இருக்கிற யாரும் பேச மாட்டாங்க இந்தியாவில் தான் டெமோக்ரஸி அமெரிக்காவில் தான் டெமோக்ரஸி இப்போ ஃபுல் பவர் இருந்தால் தானே கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ இந்தியாவில் வந்து கூட்டணி ஆட்சி நடந்துட்டுருக்குன்னு வச்சுப்போம் கற்பனை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாரு அலையன்ஸ் கவர்மெண்ட் இருந்தது இந்த சுச்சுவேஷன்லன்னு வச்சுப்பாங்க கண்ட்ரியோட லெவல் எப்படி இருக்கும் இந்த கொரோனா லெவலில் ஜஸ்ட் இமேஜிக் இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா ராஜா கோபமாக இருந்தால் தான் காரியம் நடக்கும் ராஜா வந்து பாருங்கோ முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க இல்லாட்டி போங்கோ அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் ஆ ஏற்கனவே இது இருக்குது மிரட்டினாலே ம நீன்றா மிரட்டுறதுங்கிறான் அப்படி இருக்கிற போது என்கிட்ட பவர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் மிரட்டுற போதே நீ என்ன மிரட்டுறதுன்னு கேட்குறான் பவரே இல்லாம இருந்தால் என்ன கதியாகும் யோசிச்சு இந்த இதுலாம் நான் இதுக்கு இந்த எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் பகவான் வந்து கண்ணுக்கு தெரியாதவர் இந்த நேச்சரை என்ன பண்ணும் நான் பார்த்துட்டே வயலெல்லாம் கன்சியூம் நேச்சர்லேருந்து அத்தனையும் கன்சியூம் பண்ணிகிட்டே இருந்தால் நேச்சர் என்ன தான் பண்ணும்போம் அந்த நேச்சருக்கு பின்னால் ஒரு கான்ஷியஸ் பீயிங் இருக்குதுங்கிறது நம்முடைய நம்பிக்கை ஸ்ரத்த அதுதான் பகவான் அப்போ அவருக்கு என்ன இருதுன்னா ரொம்ப ஓவரா பாயிண்ட் இருக்குது தட்டு எல்லாத்தையும் அப்படின்னு தட்டிவிடுவார் நீயத்தையை மீறி போகிறான் எல்லோரும் ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியது சிருஷ்டியே பண்ணாமல் இருந்தால் அந்த கேள்வியே இல்லை சிருஷ்டி இருக்கே க்ரியேஷன் இருக்குது இல்லை நடந்துன்னு இருக்குது அதனால இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு இப்போ உக்ரஹான்னா என்ன அர்த்தம்னா இதெல்லாம் இருக்குது இதில் இந்த திராபிய அந்த சஸ்பத்தியில் வருது உக்ரம்னு உடனே ஞாபகத்துக்கு வரல நம்ம உக்ராய்ச பீமாய ச நமோ அக்ரே வதாய சூரே ச முன்னால் இருக்கிறவனை கொள்கிறாராம் அப்புறம் தூரத்தில் இருக்கிறவனை கொள்கிறாராம் நம்ம ஹந்த்ரே சனி யசே ச எதுக்கு சொல்கிறேன் இத் இந்த பாவங்கள்லாம் பண்ணுற போது பகவான் கோபப்படுறாருன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது அப்போ உடனே சரண்ட்ராராம் உங்கள் கோபத்துக்கு ஒரு நமஸ்காரம்னு விட்டான் இப்படியே குனிஞ்சுவிட்டான் ஆள் அர்த்தம் என்ன தெரியுமோ நிறைய அர்த்தம் இருக்குது அதில் வந்து துக்கத்தை போக்குறவன் தான் பொதுவாக சொல்லுவார்கள் ஆனால் உண்மையிலே நம்மளை அழ வைக்கிறவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது சோரோ தீத் எதரோ தீத் அப்படின்னு வேதம் சொல்றது அழ ராவணங்கிறதுக்கே அழறதுன்னு அர்த்தம் ராவணங்கிற சப்தத்துக்கு கைலாசம் அலைய தூக்கினான் அவர் ஒரு சுண்டு வரல அப்படி ஒரு அமுத்தமுத்தினோட நசுங்கி விட்டாங்க ஓன்னு அழறான் அதில் சாம வேதம் வேறு ச அதனால ராவணன் இந்த ரா இருக்கே அதுலேருந்து ருதத்தி ருத்துங்கிற தாத்துவெல்லாம் இருக்கு இல்லையா ருத்து ருத்து இல்லை தகாரம் இல்லை தகாரம் அழறு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா சூர்யாதீனாமப்படி பயஹேத்துவாத் சூரியனே பயந்துண்டு வேலை செய்கிறார் கட்டுப்பாடு அவ் பகவானுக்கு கட்டுப்பட்டு கரெக்டாக அவர் உதிச்சு விடுறார் நம்ம தூங்குகிறோம் அது வேறு விஷயம் அவர் பகவானுக்கு கட்டுப்பட்டுருக்கார் நம்ம யாருக்கு கட்டுப்பட்டுருக்கோம் ஆஹா சூர்யாதீனாம் அப்படி பயஹேத்துவாத் சூரியன் முதலானவர்கள்லாம் கட்டுப்பட்டுருக்கிறார்கள் இன்னைக்கு தான் படித்தோம் சூத்திரத்துலேயும் வந்தது ஆஹா பீஷாஸ்மாத் வாத்த்பவத்தே அஸ்மாத்து பீஷாத்து வாத்தஹா பவத்தை இவருக்கு கட்டுப்பட்டு தான் காற்று வீசுறது இவருக்கு கட்டுப்பட்டு தான் சூரியன் உதிக்கிறான் அப்படின்னு ஸ்ருதி இருக்குது இதை பற்றிலாம் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் வருது இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்பிரிச்சுவல் லைனில் எல்லோரும் இருங்கோ ஓவர் கன்சியூமிங் தான் ப்ராப்ளம் அளவுக்கு மீறிய நுகர் கலாச்சாரம் பொருள் நுகர்ச்சி கலாச்சாரம் ஒரு லிமிட்டை தாண்டி போயிடுச்சு கன்சியூமரிசம் அப்போ என்ன பண்ணும் எல்லாம் பேலன்ஸ் பண்ணும் நேச்சர் பேலன்ஸ் பண்ணுறது தானே வேலை நேச்சருக்கே கீதையிலே என்ன சொல்கிறோம் எப்போ அவதாரம் நடக்கிறதுன்னா அவதாரம் எப்போ நடக்கும்னா எப்போ வந்து அதர்மம் வந்து மேலே போய் தர்மம் கீழே வர்றதோ அப்போது பகவான் அவதாரம் பண்ணுவார் அப்படின்னா எப்போ வருவார் எப்போ வருவார் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தார் வந்துட்டார் இந்த ரூபத்தில் அச்சா அவதாரம் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் அவதாராக அனந்தாகான் இருக்கு சாஸ்திரத்தில் அனந்தம் என்று சொல்லியிருக்கார் அவதாரங்கிறது ஏதோ பத்துசாவதாரம் இருபத்தி நாலு அவதாரம் அதெல்லாம் கிடையாது அவதாராக அனந்தாகா ஒரே நேரத்தில் முப்பத்தஞ்சு இடத்துல அவதாரம் நடக்கும் நம்ம இடத்துல ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அது யாராக வந்து சொல்லி சால்வ் பண்ணினா அவன் அவதாரம் தான் அந்த நேரத்துக்கு ஆக எதுக்கு அந்த அவதாரம் வந்து இந்த ப்ராப்ளம் வரத அதை பேலன்ஸ் பண்ணணுமே ஓவராக இது போயிடுத்துன்னு அதை பேலன்ஸ் பண்ணணும் ஆக பிரபஞ்சத்தில் தர்மம் அதர்மம் இருக்கணும் என்றைக்கும் தர்மம் கொஞ்சம் மேலே இருந்து அதர்மம் கீழே இருந்தால் நல்லது இல்லாமல் இருக்க முடியாது இதை சொல்கிறானே என்ன கொலஸ்ட்ரால்லேயே வந்து குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால்ங்கிறான் இதுவே பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு இப்போ கொஞ்ச நாள் பேட் கொலஸ்ட்ரலும் வேணுங்கிறான் ஒருத்தன் என்ன இது நமக்கே அதுக்குள்ளே என்ன ஜென்மாவே வேண்டாம் வேண்டான்னு பேட் கொலஸ்ட்ரால் இருக்கப்படாதுன்னு ஒரு நாள் சொன்னால் இல்லை இல்லை பேட் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் இருக்கிறது நல்லதுதான் காதில் ரொம்ப அழுக்க எடுத்துடாதீங்க கொஞ்சம் அழுக்கு இருந்தால் நல்லதுங்கிறான் தெரியுமா உங்களுக்கு ரொம்ப ஓவராக அழுக்க எடுத்துடாதேங்கிறான் அழுக்கு தான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறான் எல்லாத்தையும் தோண்டி கீண்டி அத்தனையும் எடுத்துட்டான்னு வச்சுக்கோயேன் கடைசியில் அதுக்கும் இதாகிடாது சும்மா உக்ரஹா உக்ரஹாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பகவான் உக்ரூபமாக இருக்கார் அப்படின்னா எப்போ வேணுமோ அதான் இப்போ ராமரை எடுத்துக்கங்களேன் ராமச்சந்திரமூர்த்தி சமுத்திரத்தில் சமுத்திரத்துக்கிட்டே போய் சமுதிரராஜா வழி விடுன்னு கெஞ்சினார் ஆமாம் பேச அவரே வந்து கேட்குறார் பார்ப்போம் அப்படின்னு விட்டான் நீ இப்படியே இருந்தியானா நான் விட மாட்டேன்ட்டான் பில்லை எடுத்தார் எடுத்து தபஸ் பண்ணார் தர்பசயனம் பண்ணார் தபஸ் எல்லாம் பண்ணி வழி விடுறதுக்கு கேட்டார் இவ்வளவு பண்ணியும் சமுத்திர ராஜன் அவன் ரொம்ப கொஞ்சம் கர்வமாகவே இருந்தான் ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக இருந்தான் உடனே எடுத்தார் இப்போ இப்போவே வற்ற வைக்க போறேன் நான் ஓடி வரான் வற்ற வைக்க போகிறேன் சீத்தை காணாமல் போன உடனே சீத்தை போயிட்டான உடனே அவருக்கு என்னெல்லாம் கோவம் வருதுங்கிறே ராமருக்கு கண்ட்ரோலே இல்லை கோதாவரியை பார்த்து சொல்கிறார் உன்னை வற்ற வச்சுருவேன் சொல்லு எங்கே இருக்கா சீத்தைங்கிறார் கோதாவரியை பார்த்து சொல்கிறார் ஆனால் கடைசியில் இந்த மான்கள்லாம் தான் வழி சொல்கிறது இந்த மான்கள்லாம் இப்படி இப்படி இப்படி காட்டுறது காட்டுறது அப்புறந்தான் ஜட்டாஜு தெரிகிறார் எல்லாருமே பயப்படுறாங்க ஏன்னா இவங்க இந்த கோதாவரியே ராவணனுக்கு பயப்படுது என்ன சுவாமி கதை விட்டாலும் ஒரு அளவு போடலாமே அப்படின்னு கோதாவரி எல்லாத்துக்கிட்டையும் அப்போ அவர் பேசுகிறாருன்னு சொன்னால் அதுக்கிட்ட ஒரு சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம் நதிக்கிட்ட கோதாவரிக்கிட்ட பேசுகிறார் மதத்துக்கிட்ட பேசுகிறார் எல்லார்ட்டையும் இது பண்ணுறார் சத்தம் போடுறார் எல்லாரும் எனக்கு சீத்த இருக்கிற இடத்த சொல்லலைன்னா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் மிரட்டுறார் ஆ படித்து பார்த்தா தான் எதுக்கு சொல்கிறேன் உக்ரஹா உக்ரஹா உக்ரூபமாக இருக்கிறார் சூரியாதீனாம் அப்படி பயஹேதுவாத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதர்மம் பண்ணுறவங்ககிட்ட உக்ரமாக இருக்கார்னு அர்த்தம் தர்மம் பண்ணுறவங்ககிட்ட அன்பை வெளிப்படுத்துகிறார் ஒழுக்கமாக இருக்கிறவனிடத்தில் அன்பை வெளிப்படுத்துகிறார் ஒழுக்கம் இல்லாதவனை சரி பண்ணுவதற்காக அவர் உக்ரமாக செயல்படுகிறார் ம் ஆமாம்மா பாண்டியனாலே உக்ரநாதான் இருக்கணும் ஆமாம் உக்ரபாண்டியன் சுந்தரபாண்டியன்னு இருக்கான் ஞான் வச்சுங்க உக்ரபாண்டிய பட்டர்னே இருக்கார் மதுரையில் இருக்கார் நம்ம கார்த்திகே சைவத்தோட மாமா இப்போ அவங்க அங்கெல்லாம் அந்த ராஜாக்களோட பேர் இன்னும் இருக்குது மதுரையில் கற்பூர சுந்தர பாண்டியன் கற்பூர சுந்தர பட்டர் த பாண்டிய தேசத்தில் தான் இன்னும் அந்த இதெல்லாம் பாண்டியன்கிற பேர் நிறைய இருக்குது இந்த இங்கே மேல் பாண்டி நடுப்பாண்டி கீழ்ப்பாண்டி முதப்பாண்டி ரெண்டாம் பாண்டி மூணாம் பாண்டி கருப்பு பாண்டி வெள்ளப்பாண்டி எத்தனை பாண்டி இருக்காங்க நம்ம பாண்டி பண்ணிங்க இருக்கான் சரி ஆஹா என்னெல்லாம் நாமாக்கள் பார்த்துருக்கோம் காலஹா பரமேஷ்டி பரிக்ரஹா உக்ரஹா தொடர்ந்து நாம் நாளைக்கு சுவாமி அனுகிரகத்தில் திரும்பவும் படிப்போம் நமோ விஷ்ணு ஜிஷு மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அனைக்கூப்பை நமாருஷோத்தம நமோஸ்வன் தய சகசிரமூர்த்தே சகசிரிசிபாஹவே சகசிரே புருஷா சகசிரிணே நமவிந்தமீர்த்தனமாராஜி குருபிரோ மீரு சாத் பரம் ப்ரம்தை குரவே நமக்குதரம் விஷ்ணு சசிவர்ணம் சரி பிரசன்னோபாந்தேதா பாரிஷ பர நினந்தி சதத்தம் விஷ்வசேம் தசிரே பௌத்தமகல்மம் பராமம் வந்தே சுுக்காத்தம் தோனி வியசா விஷ்ணு வியசூபாய விஷ்ண காய நமோ நம அவிக்கா நித்திய பரமாத்மே சதைக்கூய விஷ்ணிணவே எமரே ஜன்மசம்சாரை விஷவே ஓம் நமோ விஷவே பிரீவம்பா ந கோர்மஸும் மிஞன்முச்சுர்ஜன்மார்த்தீஷ்மிரந்தம் புருஷோத்தமசிரே புருஷஸ் தோத் தமேவாச்சையம் பத்திய புருஷமயம் தியவநமச்சமேவன் நம்ம சர்வாதிகோத் ப்ரமணியம் சுவர்மம் லோக்கா கீனா மகத்பூத்தம் சுவூத்தவோவம் ஏஷ மேர்மா பரமம்ோ மேஜ் பரமம் மரமியோ மம்ம பரமம் ய் பராயம் பவிம் பவித்தம் மஞ்ச மங்கலம் தயவூனி பூத்தி பயிரி புனர்க் भूपते महात्मनः तानि தோக்கப்பிர ஜன்னூ விஷ்ணோர்னே சணு பாபயா விமிப்பூத்தே ரிஷிர்நேதவியசந்தோனு நுப்ோவான் துவக்கீசு அமத்தம்சோவோ நும் ஜெஷ்ணு மகாவிஷு பிரபவிஷு மகேஸ்வரம் அனைம் நருஷோத்தமவிணோசிரமஸ்மாம श्री, श्री देवता भानुरिति ஸ்ரீமாவிஷ்ணு பரமாத்மாஷோவோரி பீஜம் துவக்கீ நந்த சேதி உபவா परमो பரமோ மந்திரந்தீச்சீதி கீழகம் ஷாதன் வாஸ்த ரங்கோ நேற்றம் திருசா சாமே கவச்சம் ஆனந்தம் பரபிரோ ரித்துபந்தீவிஸ் தியனம் ஸ்ரீமஹாவிஷ்ணுமா கஷீரேச்சிமவிலசைக்கௌரைதைருபரிச்சைர்முஷவருஷை ஆனந்தீனப்புனீயலிநகத பாதையிலூரியேற்றே भोगि-गंधर्व எஸ் வாஸ்யம்துரநோபோகி ரம் ரமியத்தை தம் திரிபுவனவபுஷம் விஷ்ணுமீசம் நமா நமோ பகவதேவாந்தம் புஜகம் பத்மநுரேம் விஷ்வாறசம் மேகவம் yogi Vande pita Punyapetam லட்சீகாந்தம் கமலயனோகிஹ் தனியம் வந்தே விஷ்ணுனேயே புண்டரீகா தா விஷு வந்தேக்கைக்கமஸ்தூத்தநிூத்தயூ பிர விஷவே சம் சிரீடக்குண்டலம் சபீத்திரம் சரசீருணம் சாரவோம் ஷாம்பிஜா ஹேம சிம்சனோபீ ஆசீனமம்புதா மாயத்தமலம் சந்திரானீவத்சித்தம் ருமிசத்தம் சக விம நம விஷம் விஷ்ணுஷாரோவிர பூத்தாத்மா பரமாத்மா பரமா அவிய புருஷ் சாட்சி க்ஷேற்றோரேவிதே நாரசிம்பவ்மன் கேஷவருஷோத்திவாணுபூத்தவோவரீஸ்வரம்பூராதி புஷ்க்ஷ அநடி நீத்தாத்த விஷகர்மாஸ்ஸா அகிராஹ் கிருஷ்ணோசாணா ஜெஷ்ரே பிரஜாதி मधुसूदनः ஹிண்ட் பூர் மாதவோ மதுசூதனீஷரோ விக்கிரமீன்வீ மேவீ விக்கிரமோராஷ் கிருவன் சுரேஷம் தா பிரவத்சரவ்லப்பத்தயேர வசுர்வசுமன சமாமித சம அமோக புண்டரி கட்சோஷ்மார் நுச்சிஸ்வா அமத்துவரோவினுஷேனோஜன வேதோ வேதவி கவி ோசுராஜிஷு சகிஷ்ணுர்ஜதாதிஜோ விஜயோஜேத்த விஷயோனு உபேந்திரோமனப்பாசுரமோருஜிதீந்திரசிரோத்மாய வே யோ வீர மாதவோ மதூ அத்தீந்திரியோ மகாமய மகாபுதிமாவீரியோ மகாஷ்கமதி அனேஷிய வபுஸ்ரீமேயாத்மா மகாதித மகேஷ்வாசோ மகீபர் அனந்தோவி மரீச்சிர்மனோஹம்சுபர்ணோஜோத்திநமனப்பாஸ் விஷ்த்திஹா குருத்தமோமசத்தியபரா நமஷோ நமஷசீ வாச்சப்பருதீர் அகிரணீராமீஸ்ரீமாத்தனோ நிவார்த்து அம்வர்த்திவிஸ்னுயணோ நர அசியேய பிரமே ஆமா விஷிச்சு சிந்தாசி சித்தி தசிசான வீ வோ விஷ்ணு வனச்ச விவிக்கு சுபுஜோர் வா மகேந்திரோ வசதோ வசு நைக்கூப்பி விஷ பிர ஓஜஸ்ஜோதிபன்கோ மந்திரச்சந்திராஸரூவோசிந்தம் ஜகத்த சேத்து சத்திரூத்தியப்பவனப்பாவனோன யுகாதிகாவை மாயோ மகாஷன இஷ்டிஷிஷேஷி ண்டீ நகுஷோ வசா கிரோதா அச்சு பிரசித்தாணதோ வாசாஜிம ோ வரோ வாயு வாசுதேவோரா புரந்தரஸ் அனுல பத் பத்மே பத்மோரவிமர் கருட்ஜ அத்துலோமயோஹவிர் சுவலட்சண்ணோவான் விஷரோ மாகோ ஹேத்துர்மோர மகீதரோ மகா வேகவனமிஷரண காரணம் கத்தர் கனோ வசாயனம்சனோவர மாோம்தைக்குண்டருஷப்ணவர்னோவோ ரித்து சுதன்கால பரமரிசம்வத் தாமோ விஸாவு பிரமாணம் வயம் அர்த்தனாஷ மகாகோ அனிணஸ் நேர்ஷமாக யயயுஜோ மேஜ்யச்சிரம் சர்வீத்தமிரூக் சுஷ மனோரோஜித் திரோோ வீராவிணாஸ்வோவியைக்கமரோவ்ஸோ வசரத்ன ீ சதசி நேமி சுவஸ் பூத்தமேர ஆதிதேவோ மகாவோ தோத் குரு உத்தரோப் ஜானகராட்சிண சோமபோமோருன மோோததிஷய்தோஜித்தமித்தமோதனந்தோனந்த சத்தியமாத் திரிவிக்கமாக மஹர்ஷி கபிலாச்சாரியோ மெதினீபாவிந்த சுஷேன்கனீரோனோரேஜி கிருஷ்ணோணோ வரிணோ வருணோ விரா மகாமன भगवान கானந்தீ வனி ஆதித்திஷுர்சத்தமாக சுன்வ்ண்டிணோோ திரவிணப்பதா திவஸ்புக்வோ வாசஸ் பத்திரோ திருமாசாணம் சன்னியசம்தோ நாந்தம் சுபாங்கசா கமுதித்தோபோப் வஷபாட்சோ விரிவாத்மாக்க ஸ்வஸ்வங்கர்ஜோ விஜித்தேயாத்மா சீர்ன்னு உதீர்ணு அர்ச்சிமான விஷோன பிரதிரோமிதவிக்கமாக காலநேமி வீரேஸ்வர காமதேவ காமபால அனேஷிய வபுர்விஷுவீரந்தோனஞ்சிமணோமீமோணப்பி மகாக்கமோ மகாக்கமாக மகாத்தேஜமாயோ மகாஹவிவ பிரிஸோஸ் பூர்ணப்பூரித்திருமய மனோஜபீரோ வசுரேதிரோ வாசுதேவோ வசுர்வசுமன சத்கூ சயணு சன்வசூயூத்த வாசோ வாசுதர்வாசுல தப்பா தர் திரு துர் விஷமூர்மாமூர்மூமூன் அனைமூத்தூர் ஷன ஏகோ நைக்கம் எத்தம்தோக்கலோக்க மாதவ சுணோமாராங்கச்சீ வீராவிஷமூனோஷி அமீ மாநோ மாோக்கமீ திருலோக்கிருக்கு சுமே மெஜஜோனிய சத்தியமே प्रग्रहो निग्रहो தேஜோஷோதிபூத்தியகிரோ நைக்கூத்தியூர் சாத்மாவிவேக சோத்துஜுரதிக்கமாக துர்லோமோரி ோஸ்வன இமா மாக்கமாக கமா உபவ சுந்தரஸ் சுந்தனாஸ் சுோச்சனோ வாஜச நிங்கீ ஜயந்தீ சுணபிந்தா மாஹோ மகாக்கோ மகாபூத்த குமுத குர்ஜன்ய பாவனோன அமத்தம்சோமோ முக சுலச சுவிரசிஜ் பனிரோடு அாணூரார்ச்சி சப்ஜிவசாத்த வானூத்து அனுர்கஸ் மகான் அம்சி யோகீஷ்மிரா சுர்ணோனு தண்டோ தமயித்த தம அபராஜிசோ நயன் தயமோய சுவான்சாத்விக்கமராணி பிரி பிரிவீதிவர்த்தர்ஜோதிசுருச்சிர் ரவிச்சனூரியோதோக் சுகதோ நைக்கோக்காதினம சன்கப்பலகிசி அக்கூர்பேஷலோஷிணா விவத்தமோ வீத்தபயிரவணீத்த उत्तारणो अनंतरूपो உத்தாரணோப்பு வீர ஜீவனப்பியவஸ் அனந்தூப்போனந்தீர்ஜித்மன்ச்சுரோராத்மா விதிஷோ வியதிஷோதிசனிர்லீசுவீரோ ஜனனோ ஜன ஜன்மாீமோமரா ஆதாரலாத்த புஷ்பூர் சாச்சாரப்பணவாணாஜீவன்தாத்மாஜன்மத்துஜராஸ் சவிதா யோய்வாயோய யீயுசானா் அமேவா ஆமோ நயஞ்சா மை ஹானகீ நந்த சஷ்டா க்தீச பாபனந்தீச்சிரீஷாங்கோர யுவோமீ வனமீதீங்கி சீச்சீணோ விணுர்வாசுதோஷீங்கீமா விணுர்வாசேவோட்சி சங்கீச்சீ ீமா விணுர்வாசுமீரஸ் மகாத்மேஷேயம் ஷுயம் யாப்பீத்தேம் பிரிச்சித் சோமுதிரே மாணவ கஷத்யோவிஜய வைஷோனா சோத்ராச்சிஸ்தன சகசிரம் வாசுதேவியம் நா தீர் विपुलं या யசாதி விபுலம் யாலா க்ச்சிதாப்னோ வீரியம் தேஜ் விந்தரோயுன்வித உகா முச்சியத்தை ரோகாத் போ முச்சேத்த பயன்முச்சேத்தீத்தேத்தப்ப ஆயரோத்தமம்வன்ம சகிரேண நம் பிசமன்விசுதேவிரோ மத்தோ வாசுதேவராணா விஷுமா சனுபம் வித்தேகி க்வித் ஜன்மத்துஜரா வியோபாய் இமம் ஸ்தவம் யுஜியேத்தாத்மசுஷாஸ்மிருத்தீர் கிரோனித்தம் பருஷோத்தமே தௌசர்ஷ் ஹந்திஷோர் ீரியே வி மகாத்மன சசுராசுரம் சய்ஷோரே கிருஷ்ண சரம் இண மனோ சேஜோலம் லுதி வாசுதேவாத்மக்கேற்றம் சர்வமாரமரிக்க आचारफ्प्रभवो-धर्मो-धर्मस्यप्रभुरच्युतः र्षयप्पितरो-देवा-महाभूता-निधातवः ஆச்சார பிரோர்மோமரச்சு ரிஷய பித்தரோ தேவாபூத்தாத்தவங்கஜமம் ஜகன்யோவம் யோகோஜானம் தா்விஷி வேதாஸ்திரேதனர் एको ஏகோ விஷ்ணுமூத்த ப்ரக் பூத்தேகீன்லோக்கூத்துமவோ விஷ்ணோர்வியம் பிராச்சேரமே ஜகுமியே புஷராம் நேயாந்தி பரா ஓன்னம அஜுன உவ பத்மத்த விஷாலமோத்து தாத்தா யோம சகசிரேணோண்ட்லோக்க ஸ்தேவம்சயவோமேவியனூவோசிவாசுதேவோஸ்ரீவாசுதேவோஸ்வோன்னு கேனோபாயுனவிஷோர்ந பட் பண்டைமிஷர உச்சராமதி மனோரே சகிரம் ராம நாம வரனே ரோரத்துலியம் ராம நாம வரனே சகசநத்துலியம் ராமநரே ஸ்ரீராம வரானவோமோ நமஸ்தய சகசிரமூர்சிசிபாஹே சகசிரநே புருஷா சாஸ்வோட்டிணே நம சகிரோட்டிணே நம ஓம சஞ்சய உச்ச யிரேஸ்வரோய் பார்த்தோனு தீர்விதீ தர்மீமா அனியச்சி மாயுதித்து யோகேம भीताः, பரி சூஷம்பாண்டிச்சீத்தஷு வீராணு சுகிநோ காயினா மனசேந்திரை ம பிரகஸ்வா கோமி சலம் பரஸ் ஏதிப்பீ ஆகர் தாத்தம் சுவம்பா லோக்கா நமிய பார்த்த மகாபல ஆக்கணப்பூர்ணன்வனே தமண அச்சுவிந்தமோச்சாரணேஷாரோ சத்தம் வதமியம் சத்தம் புனத்தியுச்சியா நாஸ்தேஷவரம் ீய தவ கதா தாயண நமஸ்து தேசபிந்தி பத பாதராூனித்தபுருஷோத்தாா் யசிரிம் பலம் तेज परमेश्वर स्वस्ति யும் தேஜ ஆரேபிய பரி நய மாணீ மகிஷா கோபிராணேமோகம்துிநோர்ஜனோனா ச்சனியான் விமோச்சிவோ நாமீசருமோஸ்மர்புசா ஜயமோயம் சர்வோயம் மூத்தாழி எங்கள்மோனி அருள் வார்த்தையன்றும் வாழி பராபரமே ஓம் சாந்திஷா ஹரி ஓம் ஆதிகுநாசஸ்வாமிக்கிவிந்தநீர்த்தனம் பகவான் தற்சமயம் மனித உடல்களில் வாழ்கின்ற உயிர்களுக்கு சிந்திப்பதற்கான வாய்ப்பை அனுகிரகம் செய்திருக்கிறார் என்றே கருத வேண்டும் நாம் எல்லோரும் துன்பத்திலாவது உன்ப ஆவது சிந்திக்க வேண்டும் இன்பமாக இருக்கும் சூழ்நிலையில் பெரும்பாலானவர்கள் ஆழ்ந்து சிந்திப்பதில்லை அளவுக்கு மீறிய துன்பத்திலும் சிந்திப்பது கடினம்தான் இருப்பினும் வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மிடத்தில் உள்ள மாபெரும் சிறப்பு பகுத்தறிவு சிந்திக்கும் ஆற்றல் சக்தி இந்த சக்தி நமக்கும் சமூகத்திற்கும் நல்ல பயனை கொடுக்க வேண்டும் விவேகசக்தி பகுத்தறியும் ஆற்றல் தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் நன்மையை செய்ய வேண்டும் உலகமெங்கும் அரசாங்கம் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தி இருக்கிறது ஊரடங்க என்றால் மக்கள் எல்லாம் குறைத்து அவரவர்களுடைய வீட்டிலே அடங்கி இருக்க வேண்டும் பக்குவம் இருப்பவர்கள் இதை அரிய வாய்ப்பாக கருதி நாம ஜபத்திலும் தியானத்திலும் சாஸ்திர விசாரத்திலும் நேரத்தை பயன்படுத்துவார். நாம் நம்முடைய மனதை அமைதியாக வைத்திருக்க பழக்க வேண்டும் அரசாங்கத்தின் உத்தரவு ஆண்டவனின் உத்தரவாக கருத வேண்டும் உண்மையாக அனைவரும் ஆழமாக பிரார்த்தனை செய்தால் எல்லோருக்கும் நன்மை ஏற்படும் நாம் எல்லோரும் உலகத்தின் நன்மைக்காக இம்மாபெரும் கொடிய நோயிலிருந்து நோய் தொற்றிலிருந்து அனைவரும் விடுபடுவதற்காக பிரார்த்தனை செய்வோம் ஆழ்ந்து பிரார்த்தனை செய்வோம் இறைவா அனைவருக்கும் நோய் வராமல் அருள் புரிவாயாக எல்லோருடைய ஆயுளையும் வளர்ப்பாய வேகமாக சென்று கொண்டிருந்த பரபரப்பான வாழ்க்கையை இறைவன் அருளால் அமைதியாக வாழ வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் உலகமெங்கும் அவசரம் பரபரப்புகள் அனைத்தும் தற்சமயம் நன்கு குறைக்கப்பட்டிருக்கின்றன அளவுக்கு மீறிய செயல்களும் பிரபஞ்சத்தை இடையூறு செய்யும் செயல்கள் இல்லாமலும் இருக்கலாகாது அளவுக்கு மீறிய செயல்களும் தகாது அளவுக்கு மீறிய புலநின்பம் அளவுக்கு மீறிய பொருளாசை புலநின்ப நுகர்ச்சி சமூகத்தை ஒழுங்குப்பாட்டை குலைத்துவிடும் பகவான் இயற்கையின் நியதியை ஆடுகின்ற பகவான் பிரபஞ்சத்தின் செயல்பாட்டை சமய சமநிலையில் வைப்பதற்காகவே இந்த சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார் ஆழ்ந்து வாழ்க்கையை பற்றி சிந்திப்போம் சிறந்த நூல்களை படிப்போம் பெரியோர்களுடைய அறிவுரையை கேட்போம் இயற்கையையும் இயற்கையை ஆளுகின்ற இறைவனையும் மதிப்போம் கட்டுப்பாட்டை விரும்பிக் கடைபிடிப்போமாக விருப்பு வெறுப்புகளை விட்டு விடுவோமாக இறைவா எல்லோருக்கும் நோய் வராமல் பாதுகாப்பாயாக எல்லோருக்கும் நீண்டகால ஆயுளை அருள்வாயாக எல்லோரும் தெளிந்த அறிவுடனும் தூய்மையான அன்புடனும் ஒழுக்கத்துடனும் வாழ அருள் புரிவாயாக உலக மக்கள் அனைவருக்கும் நோய்களை அரவே நீக்கி ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுத்து சிறந்த அறிவையும் தூய்மையான அன்பையும் ஒழுக்க வாழ்க்கையையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் அருள்வாயாக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும் सुखिनो भवन्तु सर्वत्र मंगलं भवतु सर्वे भवत। सर्वे भवतु, भवन्तु பூர்ணம் பேபுனா சன் நமையே பசியன் மா கஷி துபா ओम ओ शांतिशातिशाति हरि आदि गुरुनाथ स्वामी की जय